மற்றும் ஜபல் ராக தீமையை செய்தால் தொடர்ந்து நன்மையை செய்வாயாக அது தீமையை அழைத்துவிடும் அழகிய குணத்துடன் மக்களுடன் பழகுவாயாக இன்று நபிசல்லு அலிஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று ஒன்பது எட்டு ஏழு